ஜெபிக்க கற்றுக் கொடுத்த ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு திரப்பின் வாசல் The Gap in the Wall வாசிக்க வேண்டிய பகுதி ஆதியாகமும் பதினெட்டாம் அத்தியாயம் இருபதாம் வசனம் முதல் முப்பத்தி வசனம் வரை பின்பு கர்த்தர் சோதோ குமோராவின் கூக்குரல் பெரிதா அவர்களின் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதா நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின் படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார் அப்பொழுது அந்த புருஷர் அப்பிடம் விட்டு சோதமை நோக்கி போனார்கள் ஆபிரஹாமோ பின்னும் கத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது ஆபிரஹாம் சமீபமாய் சேர்ந்து துர்மார்க்கனோடே நீதிமானையும் அளிப்பீரோ பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை ஐம்பது நீதிமான்கள் இருப்பார்கள் அதற்குள் இருக்கும் அந்த ஐம்பது நீதிமான்களின் நிமித்தம் ரஷியாமல் அந்த இடத்தை அழிப்பீரோ துன்மார்க்கனுடைய நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான் அதற்கு நான் சோதோமில் ஐம்பது நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த இடம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார் அப்பொழுது ஆபரகாம் பிரதி உத்தரமாக இதோ தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன் ஒருவேளை ஐம்பது நீதிமன்ற்களுக்கு ஐந்து பேர் குறைந்திருப்பார்கள் அந்த ஐந்து பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அளிப்பீரோ என்றான் அவர் நான் நாற்பத்தைந்து நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார் அவன் பின்னும் அவரோட பேசி நாற்பது நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான் அவர் நாற்பது நீதிமன்ற்கள் நிமித்தம் நான் அதை அழிப்பதில்லை என்றார் அப்பொழுது அவன் நான் இன்னும் பேசுகிறேன் ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக முப்பது அங்கே காணப்பட்டாலோ என்றான் நான் முப்பது நீதிமன்ற்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார் அப்பொழுது அவன் இதோ ஆண்டவரோடே பேச துணிந்தேன் இருபது நீதிமன்ற்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான் அதற்கு அவர் இருபது அதை அழிப்பதில்லை என்றார் அப்பொழுது அவன் ஆண்டவிற்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விஷயமாத்திரம் பேசுகிறேன் பத்து நீதிமன்ற காணப்பட்டாலோ என்றான் அதற்கு பத்து நீதிமன்ற்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார் கர்த்தர் ஆப்ரஹாமோடைய பேசி முடிந்த பின்பு போய்விட்டார் ஆப்ரஹாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான் இன்றைய மனல வசனம் எஸ்ஐக்கியல் இருபத்தி நான் இந்த நாட்டு மக்களை அழிக்காதபடி சுவற்றின் திறப்பிலே நின்று தடுப்பவன் ஒருவனை அவர்களிடம் தேடினேன் யாரும் கிட்டவில்லை I searched for someone to stand in the gap in the wall so I would not have to destroy the land. But I found no one. சபையின் வல்லமை குறைவுக்கு இன்றைய முக்கிய காரணம் ஜபக்குறைவே தங்கள் ஞாயிறு காலை ஆராதனையில் பங்கு பெறு வருவது எண்ணிக்கை குறித்து பெருமையடிப்போர் வாரநாளின் ஜபக்கூட்டத்திற்கு வருவோரின் எண்ணிக்கைக்காக புலம்ப வேண்டும் ஏசாயா ஐம்பத்தி ஒன்பது பதினாறிலே வாசிக்கிறோம் விண்ணப்பம் மண்ணுகிறன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார் இது ஏசாயா தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரு அங்கலாய்ப்பு மேலும் அறுபத்தி நான்காம் ஏழாம் வசனத்திலே உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உமை பற்றிக்கொள்ளும்படிக்கு விழித்து கொள்ளுகிறவனும் இல்லைமானவர்களே இயேசு தமது சீடருக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் ஆனால் வேத பள்ளிகளிலோ சபைகளிலோ விசுவாசிகளுக்கு ஜெபிக்க கற்றுத்தருவதில்லை எதற்கென்றாலும் உடனே தங்களுக்கு விசுவாசிகளை எழுத வைப்பதில் தான் பிரசங்கிகளுக்கு ஆர்வம் மக்களையே ஜபித்து மேற்கொள்ள பழக்குவது வெகு சிலரே ஆனால் வசனம் என்ன சொல்கிறது யாக்கோபு ஐந்து பதிமூன்று உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜபம் என்றுதான் இருக்கிறது நோயிலும் துக்கத்திலும் பிறருக்கு உதவுவதில் தவறேது ஒருவருக்காக உருவ ஜபீங்கள் என்றெல்லாம் இருக்கிறது ஆனால் பிரசிங்கிமாரை சார்ந்திருக்கும் பலவீனரை அல்ல கடவுளை சார்ந்திருக்கும் படை வீரரை பிரசிங்கிகளின் தலையாய கடமையாயிருக்க வேண்டும் ஜெப கூட்டங்களில் கூட ஜபத்தை விட பிரசங்கங்களும் திட்டங்களும் நொறுக்கு தீனியுமே அதிகம் பிரசங்க கலை சொல்லிக் கொடுக்கப்படுகிறது ஊழியங்கள் பல அப்படியே காப்பியடித்து செய்யப்படுகின்றன ஆனால் ஜப ஊழியத்திற்கு போட்டியே கிடையாது தேவனது காரியங்களில் அதிக அவரோடு தனித்து ஜபிக்காத பாவத்தை பலமுறை கர்த்தர் எனக்கு உணர்த்தியிருக்கிறார் எனது கடந்த நாற்பது ஆண்டுகால பிரசங்க ஊழியத்தில் ஏராளம் ஆசீர்வாதங்களை கண்டிருக்கிறேன் அதே வேளையில் தனிஜபத்தில் தவறியதால் நான் இழைத்த பெருந்தவர்கள் எனக்குத்தான் தெரியும் தலைவர்கள் தனிஜபத்தில் குறைவுபட்டால் ஊழியத்திற்கும் உடன் ஊழியருக்கும் மக்களுக்கும் சொல்லொன்னா தீங்குகளை விளைவிப்பார்கள் வேத தலைவர்களின் ஜப வாழ்க்கையை பிரியமானவர்களே நாம் திரும்பி படிப்போம் ஆபரகாம் விசுவாசிகளின் தகப்பன் அவர் ஓர் மன்றாட்டு வீரர் தேவ மக்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த மோசையை போன்ற தீர்க்கத்தரிசு எவரும் இல்லை அவர் ஒரு மன்றாட்டு வீரர் பவுலோ அப்போ சிலர் எல்லாரிலும் பெரியவர் எனலாம் அவர் ஒரு மன்றாட்டு வீரர் எடுத்துக்காட்டாக ரோமர் ஒன்பதாம் அத்தியாயத்திலே அவர் சொல்லுகிறதை கவனியங்கள் முதல் மூன்று வசனங்கள் எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது நான் சொல்லுகிறது பொய்யல்ல கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பருசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே பத்தாமத்தியாய முதலாம் வசனம் சகோதரரே இசு மேல ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது வேறு வழியே இல்லை பிரியமானவர்களே இறைவனின்றி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது நாம் இன்றி இறைவன் ஒன்றும் செய்ய மாட்டார் வித் காட் we cannot do anything. Without us, he will not do anything. –It is all my solution – I can't respond to it – Give me Scotland, or I die! –I said John Knox, in theнутьه, where they go to manida Andy. –I can't tell you why them, because the means. What means a man, Here lies a man who in his life never feared the face of man. Here lies a man who in his life never feared the face of man. தூங்கி களைத்து போனா பாவம் பெருகுதே பாரில் பரங்கே சுவே அழியும் மனு குலம் அதையும் ரட்சி நான் இந்த நாட்டு மக்களை அழிக்காதபடி சுவற்றின் திறப்பிலே நின்று தடுப்பவன் ஒருவனை அவர்களிடம் தேடினேன் யாரும் கிட்டவில்லை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே இன்றே உங்களை எந்த விதமான இந்த ஜெப இந்த விண்ணப்ப இந்த மன்றாட்டின் ஊழியத்திற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களா இன்றே தீர்மானியுங்கள் விண்ணப்பிக்கிறவன் இல்லை என்று ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார் வெளியே எல்லாருக்கும் முன்பாகவும் பகட்டாக ஊழியம் செய்ய எல்லாரும் விரும்புவார்கள் அதற்கு ஏராளம் போட்டி ஆனால் தனித்து கதவை பூட்டிக்கொண்டு ஜப அறையிலே உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் சபைக்காக உங்கள் சமுதாயத்திற்காக உங்கள் நாட்டிற்காக இந்த உலகத்திற்காக தேம்பி தேம்பி அழுது கர்த்தாவே நீர் அழித்து விடாதையும் அழித்து விடாதையும் என்று சொல்லி நியாயத்தீர்ப்பை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு ஜெபவீரனாக நீங்கள் மாறுவதற்கு இன்று உங்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது இதை ஏற்றுக்கொள்வீர்களா எங்கள் மகாபரிய தேவனே உங்களுடைய குமார்னா இயேசு கிறிஸ்து தனது வாழ்நாளிலே தனது சீடர்களுக்கு பிரசங்கிக்க கற்றுக்கொள்ளவில் கொடுக்கவில்லை ஆனால் ஜபிக்க கற்றுக் கொடுத்தார் எப்பொழுதும் பிரசங்கங்கள் என்று அவர் சொல்லவில்லை எப்பொழுதும் ஜபமணுகள் என்று சொன்னார் எங்கள் மகாபரிய தேவனே உம்முடைய சமூகத்திலே எங்கள் ஜபமின்மை ஆகிய பாவங்களிலெல்லாம் பெரிய பாவத்தை நாங்கள் அறிக்கைடுகிறோம் எங்கள் மேல் இரக்கமாயிரும் உமோடு போதுமான நேரம் செலவிடாமல் மக்களுக்காக போதுமான அளவு நாங்கள் புலம்பாமல் அவர்களை குறித்து குறை என்ன பயனாண்டு வர கர்த்தாவே முதலாவது மக்களுக்காக உமக்கு நேராக எங்கள் கரங்களை ஏறெடுத்த பிறகு மக்களை நோக்கி நாங்கள் எங்களுடைய விரலை நாங்கள் நீட்டோம் கர்த்தாவே முதலாவது மக்களுக்காக உமக்கு முன்பாக நாங்கள் ஒரு ஆசாரியராக இருக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் மக்களுக்கு முன்பாக உமக்காக நாங்கள் ஒரு தீர்க்கு இருக்க முடியும் இந்த நல்ல சத்தியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தாவை ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஜபாவினால் நிரப்பி ஜபத்திலேயே நாங்கள் நனைந்திருக்க நீர் எங்களுக்கு உதவி தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே ஆமை